जननी ம் காந்தோ மாலோய ஜனே கஜரானூயத்தை நம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீதிமூர் சுசிகேந்திரம் டைபாயம் சூத்திரம் முனீந்திரம் ீங்காஷ்யேஷி கிமா விவம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அம்ரூன் சனோஸ்மி மாதுச்ச சாா் மேவ மேவிரவிணம் யமே மேவெவ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோவரோம ஸ்ரீஹரி பரமானம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வரலோக்கம் நம்மியாவது ய நாமிச்சுமோரா निर्कलोह देहोह्यसद्रूप ज्ञानितुच्य बुध निर्गुण निष्क्रिय निच्युता ூபானமிுதே ஆச்சாரியர் ஆத்ம விவே உபதேசம் பண்ணுிறார் அது ஆத்மாவோட லக்ஷணங்களை சொல்லி அநாத்மாவோட லக்ஷணங்களை சொல்லி ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணுறார் கடைசியாக நான் ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் கடைசியாக நம்ம பார்த்தது ஆத்மா நிர்குணா அப்போ உடனே அதை மாற்றிக்கணும் அகம் நிர்குணா ஆத்மா நிஷ்கிரியா ஆத்மா நித்தியா ஆத்மா நித்தியமுக்தா ஆகையினால் நான் ஒரு காலத்தில் பந்தப்பட்டேன் சாதாரணமாக இப்படி சொல்கிறது உண்டு இறைவன் நித்தியமுக்தன் ஜீவன் பந்தப்பட்டு அப்புறம் முக்தி அடைகிறான் அப்படின்னு சொல்கிறது உண்டு சில பேர்கள்னால் சிருஷ்டியிலே எப்பவுமே நித்திய முக்தர்களாக இருக்கிறார்கள் நித்திய சூரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இறைவனாக இருக்கட்டும் ஜீவனாக இருக்கட்டும் ஈஸ்வரன் ஜீவனே பிரம்மனில் மாயையால் கற்பிக்கப்பட்ட விஷயங்கள் ஈஸ்வரனும் ஜீவர்களும் பிரம்மத்தில் மாயையால் கற்பிக்கப்பட்டது ஆகையினால் நான் பிரம்மன்கிற போது எனக்கு பந்தம் இருந்ததும் எனக்கு நான் பந்தத்திலேருந்து நிவர்த்திக்காக பிரயத்தனமும் பண்ணலை பிரயத்தனம் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் ஏதோ முக்தி கிடைச்ச மாதிரி ஒரு தோற்றம் பந்தப்பட்ட மாதிரி ஒரு தோற்றமே தவிர உண்மையிலேயே பந்தமோ முக்தியோ ஆத்மாவுக்கு பிரம்மத்துக்கு கிடையாது அகம் நித்தியமுக்தா ஏன் அப்படின் அகம் அச்சியுதா ஒரு நாளும் என்னோட சுவாவத்திலிருந்து நான் நழுவாதவன் வழுவாதவன் மாறாதவன் சச்சிதானந்த ஸ்வபாவம் என்னுடையது தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்ப வடிவமானவன் நான் இதிலிருந்து நான் ஒரு நாளும் நழுவினது கிடையாது நழுவின மாதிரி ஒரு தோற்றத்தை மாயை உருவாக்குகிறது ஆகவே நான் அகம் அச்சுதா சாதாரண அச்சுத்தகான்னு யாரை சொல்லி பூஜை பண்ணுறோம் விஷ்ணுவை பூஜை பண்ணுறோம் அச்சு சியுதான்னா நழுவினவன் அர்த்தம் நச்சுயுதான்னா நழுவாதவன் அர்த்தம் வழுவாதவன் தன் நிலையிலிருந்து வழுவாதவன் ஒரு நாளும் தங்கம் தன் நிலையிலிருந்து வழுவி நகையாக மாறலை தங்கம் நகையானாலும் தங்கமாகவே இருப்பதை போல இது உதாரணம் சொல்ல முடியும் அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஜாகிரதாவஸ்தையாக இருந்தாலும் சொப்னாவஸ்தையாக இருந்தாலும் சுஷுக்தி அவஸ்தையாக இருந்தாலும் மூன்று அவஸ்தைகளிலும் சுத்த சைதன்யஸ்வரூபமாக இருக்கிறேன் அஹ அஹம் அச்சுதா அஸ்மி நாஹம் தேகோ ஹியசிரூபா ஞானமித்யுச்சே புதை நான் இருப்பற்ற நிலையற்ற உடலல்ல இதுதான் ஞானம் என்று அறிஞர்களால் சொல்லப்படுகிறது அடுத்த ஸ்லோகம் நிர்மலோ நிச்சலோ நந்தோஹமோமர நாஹம் தேகோஹியசதிரூபமித் புதை निर्मलो शुद्धो निश्चो नुद्धमजरोमरहं देहोह्य सद्रूप ज्ञान मिलच्य बुध अहम निर्मल மலம்னால் என்ன அர்த்தம் அழுக்கு நமக்கு அடிக்கடி இப்படி நான் அழுக்காக இருக்கேன் என் துணி அழுக்காக இருக்குது நான் அழுக்காக இருக்கேன் வீடே அழுக்காக இருக்குது எல்லாம் அவங்க எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அழுக்க அழுக்க பற்றினா நமக்கு ஒரு இது இருக்குது அதெல்லாம் இருக்கத்தான் வேணும் அதுக்காக எல்லாம் ஆசிரமம்னா தான் இருக்கணும் மெயின்டைன் பண்ணத்தான் வேணும் ஆக மலம்னு சொன்னால் மாசுன்னு அர்த்தம் இந்த வெளியில் இருக்கிற மாசுகள் நம்ம உடம்பில் இருக்கிற மாசுகள் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களாகிய மாசுகள் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிற அஜானங்கிற மலம் அஜானங்கிற மலம் இதைத்தான் பாசங்கிறோம் ஆக நிர்மலகா அவித்யா தற்காரிய லக்ஷண மலரஹிதா எந்த விதமான அழுக்கும் எனக்கு கிடையாது சுத்தகாங்கிறதுக்கு பதிலாக இப்படி மாற்றி போட்டிருக்கு ஏற்கனவே சுத்தகா சொன்னோம் இப்போ நிர்மலகான்னா நான் மலமற்றவன் நான் மாசற்றவன் மாசற்றவன் அது மாத்திரமில்லை அடுத்தது அகம் நிஷலகா சலகான்னா உடம்பு அசைகிறது உள்ளம் அசைகிறது உணர்வு அசையாதது ஞாபகம் உணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அசையாதது எங்கும் எப்பொழுதும் அப்படிங்கிறதே நம்ம அனுபவத்தில் எல்லா இடமும் அனுபவம் இருக்குது எல்லா இடமும் எல்லா காலமும் அதிலே அடங்கியிருக்கிற போது எங்கும் எப்பொழுதுங்கிறது கூட செகண்டரி தான் ஒரு வார்த்தைக்காக சொல்ல வேண்டியிருக்கு ஆக நிச்சலகன சலகான அசையிறது நிஷலகன அசையாதவன் மாறாதவன் அசைகின்றவர்களுக்கு ஆதாரமான நான் அசையாதவன் சரி அனந்த அனந்தம் அந்தம்ன எல்லை அனந்த எல்லை இல்லாதவன் என்னை எதுனாலையும் வரையறுக்க முடியாது எல்லையற்றவன் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதவன் அப்படின்னு இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வனை வரையறுக்கப்படாதவன் அனந்தா அஸ்மி அகம் நிர்மலா நிஷலா மறுபடியும் அது போட்டிருக்கு அசுத்தி ரஹிதா அப்படி போட்டுக்க வேண்டியது நித்தியசுத்தகான்னு அர்த்தம் எப்பவும் சுத்தமாக இருக்கேன் ஏதோ ஒரு காலத்தில் அசுத்தமாக இருந்து முதல்ல சுத்தமாக இருந்து அப்புறம் அசுத்தமாகி மறுபடியும் சுத்தமாகறதுங்கிறது கிடையாது நித்தியசுத்தா நித்தியசுத்தா எவர் ப்யூர் இங்கிலீஷில் ஆக என்னால எப்பொழுதும் இருக்கிறேன் மனசில் வந்து அசுத்தமாகிட்டேனே அப்படி அழுக்கு வந்துடுத்த அப்படின்லாம் நினைக்கிறபோது அழுக்கு யாருக்கப்பா உடம்புக்கு மனசுக்கும் உடம்பு மனசும் நீயா அப்படின்னு ஏதாவது சில பேருக்கு எதாவது இதுக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியதில் அழுக்கெல்லாம் போக்கிக்க வேண்டியதில்லை அப்படியே அழுக்கு சாமி யாராக தெரியணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம விவகாரத்தில் வந்து தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அதை நம்ம எப்போவுமே மறுக்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் மனசுக்குள்ளே அந்த காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது என்ன கிளீன் பண்ணினாலும் போகமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம் பாருங்கள் அது பண்ணுறோம் பண்ணாமல் நான் எவ்வளவோ க்ளீன் பண்ணுறேன் அப்படி இருந்தும் இந்த குப்பை சேர்ந்து போய்டுறது வீட்டில் சொல்கிறோம் நம்ம அதே மாதிரி வந்து உடம்ப சுத்தம் பண்ணால் நானும் காலம்பரை இப்போ தான் குளித்தேன் அதுக்குள்ளே அஞ்சு பல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மழுபடியும் அழுக்காயிடுது அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்புறம் நானும் எவ்வளவோ சத்சங்கம் கேட்குறேன் எத்தனையோ வருஷமாக எல்லாம் போகிறேன் அப்படி இருந்தும் மனசில் கெட்ட எண்ணமெல்லாம் வருது மனசில் அழுக்கு இருக்குது ஆக மாட்டேங்கிறது மனசு சுத்தமாக மாட்டேங்கிறது ஆனால் என்ன சொல்கிறோன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் அது ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இடையில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இடையில் இதெல்லாம் அனாத்மாவுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது ஆத்மா நித்திய சுத்த அஸ்தி அகம் நித்திய சுத்த அஸ்மி அப்படி போட்டுக்கணும் அப்புறம் அடுத்தது என்னது இன்னொன்று கஷ்டமான விஷயம் இது எனக்கு வந்து நான் வயசாகி போயிட்டேனே என்னெல்லாம் கழவங்கிறா கிழவிங்கிறா இப்படி ஆகி போயிட்டேன் குமரனாக இருந்தே நான் கிழவன் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி அது ஒரு அபிமானம் அதை நீக்கிறதுக்காக சொல்கிறது அகம் அஜரஹா ஜரான்னு என்ன அர்த்தம் முதுமைன்னு அர்த்தம் அஜரஹான்னு அஜரான்னா என்ன அர்த்தம் முதுமை முதுமைக்கு முதுமைக்கு அர்த்தம் தேவர்களுக்கு ஒரு பேர் அஜராஹா தேவர்களுக்கு வந்து முதுமையே கிடையாதான் அஜரா நிர்ஜரா தேவாகா அப்படிம்பாங்க அது அஜரான்னா நிர்ஜரா ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் எல்லாம் வந்து அமர கோஷம் பரியாயம் அது அஜரா நிர்ஜரா தேவாகா கிடையாது ஆனால் இங்கே எப்படின்னா தேவர்களுக்கும் கூட மறுபிறவி இருக்கும் எனக்கு பிறவியே கிடையாது ஆகையினால அஜரஹா முதுமையற்றவன் இந்த முதுமை பிரச்சனையெல்லாம் நமக்கு நமக்கு இப்படி வந்துவிடுத்தேன் வயசான காலம் வந்துவிடுத்தே அப்படின்னு வராமையாக இருக்கும் அதனால் இளமையாக இருந்தால் குழந்தையாக இருந்தது அப்படியே இருந்ததுன்னா இப்படி இருக்கும் பெருசாக எல்லாம் மாறி பருவங்கள்லாம் மாறுறது தானே தேகினோஸ்மின் கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகின்னு ஒரே உடம்பில் பருவங்கள் மாறுறது மாதிரி இந்த ஆத்மாவுக்கு உடம்புகள் மாறுகிறதுன்னு சொல்லியிருக்கு உடம்புகள் கூட மாறினாலும் நான் மாறாதவன் உடம்பு மனசு எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லணும் அமரஹா அமரஹான்னா என்னர்த்தம் எனக்கு ஷாவு கிடையாது மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது மரணம் வந்தால் அதாவது மரணம் வரணும்னு பிரார்த்தனையும் மரணத்தை வந்துடுத்தேன்னு வருத்தமும் கிடையாது மரணம் வர்றதுனால அதுக்கும் ரெடி இல்லை இல்லை மரணம் இன்னும் உனக்கு எல்லாம் கிடையாது இன்னும் நிறைய நீ கஷ்டப்படணும் உனக்கு ரொம்ப கழித்து தான் மரணம் அப்படின்னா சரி அதுக்கும் சரி அத் மரணம் அஸ்து யுகாந்தரேவா அன்றைக்கே மரணம் வரட்டும் இல்லை யுகத்தோட முடிவில் வேணாலும் வரட்டும் நான் வந்து மரணம் ஏன்னா எனக்கு ஜென்மாவே இல்லை அஜஹா அது இல்லை போடலை நம்ம அதை போட்டு சப்ளை பண்ணிக்கணும் அது வேற வரும் அஜஹா அஜஹானம் பிறவாதவன் எனவே நான் யாருன்னா இரவாதவன் பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி பார்க்கில் மரப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயாமனத்தால் வளர்ந்தது தோழி இந்த மாயா மனசுனால்தான் பிறப்பு இறப்பே தவிர உண்மையிலேயே ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது ஆகும் அமரஹா அஸ்மி மரண ரஹிதஹான்னு அர்த்தம் அமரநாதனால் என்ன அர்த்தம் அமரநாதனா என்னர்த்தம் அமரஹான்னா முக்திஹி மோக்ஷத்தினுடைய தலைவன் அமரஹா அமிர்தஹா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் அடுத்த லைன் வழக்கம் போல நாகம் தேகோ ஹெசத்ரூபா ஞானமித்யுச்சதே புதைஹி ஆக எல்லா தர்மங்களும் ஷரீரத்ரயத்துக்குத்தானே தவிர அசரீரியான பிரம்மனாகிய ஆத்மாவுக்கு கிடையாது என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இன்னும் மிச்சம் ஒன்றுமே இருக்காது அப்புறம் அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் ஸ்வதேஹே சோபனம் சந்தம் புருஷாக்கியம் சம்மதம் கிம்மூர்கூன்யமாத்மானம் ோனாச்சம் மூர்யமாத்மா கோஷி இப்படியெல்லாம் பாடம் கேட்டால் என்னாகும்னா ஒன்றுமே பிடிபடாது மனதுக்கு மனதுக்கு ஒன்றுமே எதா பிடிபட்டதுன்னு சொன்னால் யாருக்கு பிடிபடுறது பிடிபடுறது என்ன அப்படின்னு கேள்வி வந்துடும் உடனே எனக்கு இப்போ பிடிபடுறது என்ன பிடிபடுறது பிடிபடாதுன்னு பிடிபடுறது அப்படின்னா சொல்லணும் பிடிபடுறது அப்போ என்னென்னா எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சுவாமிஜி தூக்கத்தில் சூன்யந்தான் அப்படின்னா சூன்யம் அப்படி சில பேர் நினைக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் மனசில் என்ன தோணும் சூன்யம் தான் இருக்குது சூன்யம்னா என்ன அர்த்தம் நத்திங் நஸ் இங்கிலீஷில் ஒன்றுமே அந்த அந்த அந்த அந்த அந்த ரூமுக்கு போய் பார்த்தேன் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு ஒருத்தருமே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தேன் அந்த ரூமில் ஒருத்தருமே இல்லை அதே மாதிரி எல்லாத்தையும் நீக்கிட்டால் நான் உடம்பு இல்லை நான் மனசு இல்லை பு புத்தி இல்லைன்னு நீக்கிட்டா ஒன்றுமே இல்லையே அப்படின்னா அந்த ஒன்றுமே இல்லையேன்னு உனக்கு எப்படி தெரிகிறது அந்த ஒன்றுமே இல்லையேன்னு தெரிகிறது ஒருத்தன் அந்த காண்பது அடங்களும் காண்பாய் நீயே அப்படின்னு கைவில்லனவன் இதன் சொல்லு ஆகையினால் அந்த ஒன்றுமே இல்லையேன்னு சொல்கிறத ஒருத்தன் சொல்கிறதுனால சூன்ய சாட்சி ஷூன்ய சாட்சி அப்போ சூன்ய சாட்சி சூன்யமா சூன்ய சாட்சி சூன்யமா அபாவ சாட்சி பாவ ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் பாவ அபாவ சாட்சி பொருள்களின் இன்மையையும் பொருள்களின் இருப்பையும் அறிகின்றவன் அந்த பொருள்களுக்கு ஆதாரமானவன் ராத்திரி தூக்கத்தில் ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலேங்கிறதும் தெரிகிறது விழிப்புணர்வு கணவனையும் ஏகப்பட்ட விஷயம் அறகுறையாக தெரிகிறது அதுவும் தெரிகிறது தெரிகிறதும் தெரிகிறது தெரியாததும் தெரிகிறது ஆக தெரியாததையும் தெரிகிறதையும் தெரிஞ்சின்றிருக்கிற ஒரு வஸ்து சூன்யம் அல்ல அது அறியப்படு பொருளும் அல்ல அறியப்படு பொருளும் அல்ல அப்படி ஒரு பாட்டு இருக்குது அறிவுக்கு அறிவு வேறு செய்யும் அறிவற்ற குதர்க்க மூடற்க அனவஸ்தை பலமாய் தீரும் அறிபொருள் நீயல்லை அறிவடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்த அறிவாய் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு கைவில்லை நவநீதத்தில் என்ன விஷயம்னு கேட்டால் நான் அறியப்படும் பொருளும் இல்லை ஆனால் நான் அறியப்படாத பொருளும் நான் இல்லை உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் அது அறிந்ததைக் காட்டிலும் வேறானது அறியாததைக் காட்டிலும் வேறானது விதித்த அவிதித்தா அந்நாத் விதித்த அவிதித்தா அந்நா சாட்சி வேறொன்னும் இல்லை அந்த மந்திரத்தை யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அந்நேவ் விதித்த தோ அவிதித்த ததி சுற்றம் அப்பூர்வா இது என்ன சொல்லுவோம் அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாதை காட்டிலும் வேறானது அப்படின்னா இந்த இடத்துல அறிந்தது நாமரூப கத பதார்த்தங்கள் அறியாதது என்னதுன்னா மாயை மாயைக்கும் அப்பாற்பட்டதாக மாயைங்கிறது என்ன பார்த்து ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன இருக்குதுன்னா சத்து இருக்குது மாயையும் இருக்குது சத்து இருக்குது மாயையும் இருக்குது ஆனால் மாயை வந்து சத்தை சார்ந்து அப்படிதான் சொல்லுவோம் மாயை வந்து சத்த சார்ந்து இருக்கு ஆனால் மாயை வந்து உள் பொருளாக இல்பொருளான் விசாரித்தா இல் பொருள் விசாரிக்கலன்னா உள் பொருள் அது இருக்கிறதா இல்லாததான்னு கேட்டால் அதுதான் நான்தோ நச்சாதிகி நச்சசம்பிரதிஷ்ட அதனால் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இந்த பாரு உன் உடம்புல நீ உடம்புல நீ உன் அனுபவத்தில் எப்போ ஓயாமல் வெளிப்பட்டு கொண்டிருக்கு இதுதான் அப்பரோக்ஷ அனுபூதி நீ நீ நல்லா அனுபவிச்சு நான் நான் நான் நல்லா அனுபவிச்சுன்ருக்கேன் இந்த நான்கிறத எல்லாத்தையும் நீக்கிடுறோம் நம்ம கனவு உறக்கம் எல்லாத்தையும் நீக்கிடுறோம் மூன்று சரீரங்களையும் நீக்கிடுறோம் அப்போ நான்கிறது இருக்குமானு கேட்குற நீ இந்த நான் தானே இந்த எல்லா சரீரங்களையும் புலப்படுகிறது அதை எப்படி நீ சூன்யம்னு நினைக்க முடியும் அப்படிங்கிறதான் கருத்து இந்த ஸ்லோகத்தில் ஸ்வதேகே சோபனம் சந்தம் ஸ்வதேகே சோபனம் சந்தம் புருஷாக்கிய சம்மதம் ஸ்வதேகனர்த்தம் தன்னுடைய தேகத்தில் மங்களகரமாக இருக்கப்பாது அது சுபம் அந்த வஸ்து இல்லைன்னா எதுவுமே இல்லை அதுதானே இருப்பாக இருக்குது அது இல்லைன்னா எதுவுமே இருக்கிறதே தெரியாதே இருக்கிறதெல்லாம் அந்த இருப்பை சார்ந்து தானே இருக்கிறது சோபனம் சந்தம்னா மங்களகரமான வஸ்து எதுன்னா பிரம்மன் அதி கல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத் ஸ்மர்த்திருணாம் வரதத்வாச்ச பிரம்மதன் மங்களம் விதுகு பிரம்மனை வந்து மங்களம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் அதி கல்யாண ரூபத்வாத் எல்லா மங்களங்களுக்கும் காரணம் அது அதி கல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத் எப்பொழுதும் மங்களமே அதை சார்ந்திருக்கிறது ஸ்மர்திருநாம் வரதத்வாச்ச நினைக்கின்றவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறது நினைப்பவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது பிரம்ம தன் மங்களம் விதுகு பிரம்ம தன் விதுகு கடவுள்னு சொல்லலாம் கடவுள்னு சொன்னால் சகுண பிரம்மன் நான் ஜீவன் நிர்குண பிரம்மன் சொன்னால் சகுண பிரம்மனுக்கும் நிர்குண பிரம் சகுண ஜீவனுக்கும் ஆதாரமாக இருக்கிற நிர்குண சைதன்யம் ஆகையினால் எதுக்கு எது சொல்றேன் நான் ரோச்சனோ ரோச்சமான ஷோபன சோபமான கல்யாணஹா என்று வேதம் சொல்லுகிறது ஆக என்னால் சோபனம்னு சொன்னால் என்ன அர்த்தம் சோபனம்னா உங்களுக்கே தெரியும் சோபனம் சோபா அது ஷோபான்னு எழுதி விடுறாங்க ஷா போட்டுறாங்க ஷோபா ஷோபனம் சோபம் எதுலேருந்தான் சுபம் எல்லாம் வந்தது ஆக ஷோபனம் சந்தம் இந்த சரீரத்தில் நல்ல ஆனந்தமாக மங்களகரமாக வீட்டு இருக்குதுப்பா இந்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் சரீரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் உடம்பினுள் உத்தமன் அப்படின்லாம் சொல்கிறோம் நாங்கள் தேகோ தேவாலயப் பிரோக்தா ஜீவோ தேவ சனாத்தனா தஜேத் அஜான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத் ஆக இந்த சரீரத்திலேயே ஈஸ்வரன் இருக்கார் இறைவன் இருக்கார்னு நம்ம சொல்கிறோம் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக ஆக இறைவன் எப்பொழுதும் உணர்வாக இருக்கிறார் ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வுசூழ் கடந்ததோர் உணர்வே அசோபனமாக இருக்கக்கூடிய சோபனம் சந்தம் புருஷாக்கியம் அவனுக்கு பேர் தான் புருஷஹா புருஷஹான்னு பேர் புரி புரி உஷதி இது புருஷா புரி உஷதி இது புருஷா புறின்னா என்ன அர்த்தம்னா மனுஷரீரே இந்த ஷரீரத்தில் இந்த ஷரீரத்தில் ஷரீரம்னு வச்சுங்க ஸ்தூல ஷரீரே உஷதி இருக்கிறது எப்படின்னா அகமாக்காரேண நான் என்கின்ற வடிவமாக நான் என்கின்ற உணர்வு வடிவமாக உஷத்தினா என்னர்த்தம் வசதி புரி புரி உஷதி வசதி அகமாக்காரேண வசதி புருஷா புருஷா ஆஹா புருஷாக்கியம் என்ன புருஷ நாம புருஷன் என்ற பெயரோடு எல்லாம் பின்னால் என்ன விளக்கி சொல்ல போகிறார் அவர் ஆக புருஷன் என்ற பெயரோடு புராணத்வாத் புருஷா பூர்ணத்வாத் புருஷா புரி சேத்தேதி புருஷா நிறைய சொல்லுவாங்க நம்ம இது ஒன்று எடுத்துக்கிறோம் புரி உஷதி புரி உஷதி உடம்புலன்னு அர்த்தம் புரினா சாதாரணமாக பட்டணம்னு பேர் சர்வ கர்மாணி மனசா சநியஸ்தியாஸ்தே சுகம் வசி நவத்வார புரே தேகி ந இவ குவன் ந காரயன் பதிமூணாவது ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயம் புரி ஒன்பது வாயில் பட்டினம் ஆக இந்த சரீரத்தில் இருக்கான் புருஷன் என்ற பெயரோடு விளங்குகிறான் புருஷாக்கியஞ்ச சம்மதம் சம்மதம்னா சாஸ்திர சம்மதம்னு அர்த்தம் சாஸ்திரங்களில் உபனிஷத்துகளில் அபி அயம் ஆத்மா பிரம்மா இந்த புருஷ ஏ வேதகம் சர்வம் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஊர்தூலோஷாசோஸ்வத்த சனாத்தன குரம் ஏகாதசத்வாரம் என்று கடோபநிஷத்துலாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சம்மதம்னா சாஸ்திர சம்மதம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சரீரத்தில் பிரம்மன் ஜீவாத்மாவா வெளிப்படுறான் ஜீவரூபன பாசத்தே காணப்படுகிறான் ஜீவன்கிற வார்த்தையை விட உணர்வாகன்னு நம்ம புரிஞ்சுப்போம் உணர்வாக உணரப்படுகிறான் உணர்வாக புரிந்து அந்த நான் உணர்வாகிய நான் இல்லைன்னா எந்த உணரப்படுற வஸ்துவும் கிடையாது நான் கண்ணை நாளாக கண்ணை பார்க்குறதுன்னு சொன்னேனே கண்ணு எல்லாத்தையும் பார்க்கறதுனால கண்ணுன்னு ஒன்று இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம் இல்லையா அதனால் எல்லாவற்றையும் அறியறதுனால அறிவு வடிவான ஒரு தத்துவம் உடலில் இருக்குதுன்னு ஒத்துக்கணும் மறுக்க முடியாது ஆகா ஸ்வதேகே சோபனம் சந்தம் புருஷாக்கியம் செ சம்மதம் சாஸ்திரங்களால் சாஸ்திரம் அனைத்திற்கும் சம்மதமான சரீரத்தில் வசிக்கின்ற புருஷன் நிறைய தத்துவவாதிகளும் இதை ஒத்துக்கிறாங்க புருஷன்கிறத ஆனால் அந்த புருஷன் ஆதாரமான பிரம்மன்கிற விஷயத்தில் தான் சந்தேகங்கள்லாம் இருக்கு நிறைய பேருக்கு அபிப்பிராயங்கள் இருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஆத்ம பிரம்மவாதிகள் ஆத்மாவே பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்ம அதேஹே சோபனம் சந்தம் புருஷாக்கியஞ்ச சம்மதம் அப்புறம் என்ன சொன்ன சம்மதம் அப்படி சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டது கிம் ஆத்மானம் சூன்யம் கரோஷி ஹே புகோ போஹோ மூர்க அதோட சேர்க்கணும் அது முட்டாள் அப்படின்னு அர்த்தம் அடே முட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளே நம்ம சொல்லிக்கலாம் ஒன்னும் சொல்லலப்பா என்னதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சூன்யமா நினைக்காதுன்னு அது வந்து கொஞ்சம் கடினமாக சொல்கிறது யோசிச்சு புத்தியை வச்சு யோசித்து பார்க்க வேண்டாமா போஹோ மூர்க ஓ மூர்க்கனே ஓ முட்டாளே ஓ மடையனே ஓ ஃபூல் அப்படிலாம் சொல்லணும் அது வந்து ஒன்றும் அப்படி சொல்லி சொல்லிக்கிற மாதிரி இது போஹோ மூர்க்க ஹிம் ஆத்மானம் தேகாதீத்தம் ஆத்மானம் சூன்யம் கரோஷி தேகாத்தீத்தம் ஆத்மானம் சூன்யம் கரோஷி உடலுக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவை சூன்யமாக்குகிறாயா என்ன சூன்யம்னா என்ன ஒன்றும் கிடையாது பௌத்த மதத்தில் ஒரு பிரிவு ஆத்மா சூன்யம்ங்கிறது ஆத்மாங்கிறது கிடையாது அப்படின்னு அவங்க சில பேர் தேகம் பிராணம் அப்பியந்திரியாணியபிச்சலாம் புத்திம் சூன்யம் விதுகு சூன்யம்னா ஏதாவது ஏவல் பில்லி சூன்யம்னு நினச்சிக்காய்ங்க அந்த அந்த அர்த்தத்தில் சில பேர் நினச்சிப்பாங்க ஏவல் பில்லி சூன்யம் சூன்யம் வச்சுருக்காங்க சூன்யம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நத்திங் நெஸ் ஒன்றும் இல்லைங்கிறது ஒன்றும் இல்லை தேகத்துக்கு அதீதமான ஆத்மாவை சூன்யமாக்கிறையே முட்டாள் அப்படிங்கிறது சூன்யமாக கருதாதேன்னு அர்த்தம் அது இல்லைன்னா அதாவது உணர்வு இல்லைன்னா உணரப்படும் பொருள்கள் இல்லை உணர்வு இல்லைன்னா உணரப்படும் பொருள்கள் இல்லை உணர்வு இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இருப்பே உணர்வுங்கிறோம் இருப்பே உணர்வு உணர்வு இல்லாமல் உணரப்படு பொருள்கள் இல்லை நீங்கள் இன்னொரு கோணத்தில் தெரிஞ்சு யோசிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒன்றை பொய்யின்னு சொன்னால் அதுக்கு மெய்ய சொல்லாமல் பொய்ய சொல்ல முடியாது ஒன்றை பொய்யின்னு தீர்மானம் பண்ணணும்னா மெய்ய சொல்லாமல் பொய்யை சொல்ல முடியாது ஆக கயிறு பாம்பு பொ பொ அப்படின்னு கயிறு தான் மெய்னு சொல்லி பாம்பு பொய்னால் கயிறு மெய்னு சொல்லி நகை பொய் தங்கம் மெயின்னு சொல்லி ஆகணும் அலைகள் தண்ணீர் உண்மைன்னு சொல்லணும் பொய்னால் என்ன நம்ம பேச்சு விவகாரத்தில் வச்சுருக்கிறதுனால வார்த்தை என்ன சொல்கிறோம் அறிவுக்கு பொய் அனுபவத்தை டிரான்சாக்ஷனில் அது உண்மை மாதிரி இருக்குது அதுவும் கூட யோசிச்சு பார்த்தா விசாரம் பண்ணினா அறிவுக்கு அது பொய் அதனால் தான் என்ன சொல்கிறோம் அரி அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவுக்கு எது பொய்யாகவும் போகிறதோ அதுக்கு பேர் தான் மித்யா அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் எது ஆகிறதோ அதுக்கு பேர் தான் மித்யா நமக்கு இந்த அனுபவத்தில் இருக்கா இல்லையா உலக வாழ்க்கை அனுபவத்தில் இருக்குது அறிவுக்கு உண்மையான கனவு ஆகையினால இது உண்மையல்ல அறிவுக்கு ஞானத்துக்கு தான் இது உண்மை இல்லை அறிவு கோணத்தில் அறிவின் கோணத்தில் தான் இது உண்மை அல்லவே தவிர அனுபவத்தின் கோணத்தில் உண்மை அனுபவத்தை ஏற்றுக்கொள்வோமா அறிவை ஏற்றுக்கொள்வோமாங்கிறது தான் கேள்வி சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைகிறது இல்லை இல்லை சூரியன் இருந்த இடத்துல தான் இருக்குது பூமி சுத்துகிறது அப்படின்னா சூரியன் உதிக்கிறது மறைகிறது நமக்கு அனுபவம் பூமி சுற்றுறது நமக்கு அனுபவம் இல்லை ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது பூமி சுற்றுகிறது சூரியன் உதிப்பதும் இல்லை சூரியன் மறைவதும் இல்லைங்கிறது நீங்கள் ஏதோ ஏற்றுக்குவீங்க வேறு வழி கிடையாது அறிவைத்தான் ஒத்துக்கணும் அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வாழ்க்கை உண்மையாக பொய்யா நான் அனுபவத்துக்கு உண்மை அறிவுக்கு பொய் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டால் இப்போ உடம்பு மனசு புத்தி எல்லாம் நீக்கின உடனே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது உன்மீது தான் உணர்வாகிய உன் உடலும் மனமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீ இல்லைன்னு நீ சொல்ல முடியாது இல்லைங்கிறதையும் சொல்கிற நீ இருக்கிறாய் இல்லை என்பதையும் சொல்லுகிற நீ இருக்கிறாய் உன்னை நீ இல்லாதவனாக ஆக்கிக்கொள்ள உன்னாலேயே முடியாது உன்னை நீ இல்லாதவனாக ஆக்கிக்கொள்ள உன்னாலேயே முடியாது நெருப்பு தன்னையே சுட்டுக்க முடியுமா நெருப்பு தன்னையே சுட்டுக்க முடியுமா ஒரு நாளும் முடியாது அது மாதிரி உன்னை நீயே அழித்து கொள்ள உன்னை முடியவே முடியாது உடம்பு அழிக்கலாம் மனசை வேணாலும் ஏதாவது சம இது பண்ணி அழிக்கலாம் அனஸ்திரியாக கொடுக்கொடுத்து கூட அழிக்கலாம் ஆனால் உன் உணர்வை ஒரு நாளும் அழிக்க முடியாது எதுக்கு சொல்கிறேன் பொய்ப்பொருளுக்கு ஆதாரம் மெய்ப்பொருள் மெய்பொருளின்றி பொய்ப்பொருள் இல்லை மெய்ப்பொருளின்றி பொய்பொருள் இல்லை மெய்யையும் பொய்யையும் பகுத்தறிந்து மெய்யையே பற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய லட்சியம் புருஷார்த்தம் மெய்யுணர்தல் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எந்த தான் புறநடக்கம் நீங்கள் பழகினாலும் மெய்யுணர்வு இல்லைன்னா அந்த புலநடக்கம் பயனற்றதுங்கிறார் திருவள்ளுவர் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஆக மெய்யுணர்வு தேவை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது மகாசூத்திரம் இது இந்த திருக்குறள் இருக்கு சமஸ்தாஸ்திரங்களுடைய சாரம் இது சமஸ்த உபனிஷத் சாஸ்திரங்களுடைய சாரம்தான் இந்த குரல் ஆகையினால தேகத்துக்கு அதீத்தமான ஆத்மாவை இல்லைன்னு எப்படி நீ சொல்கிற எப்படி இல்லைன்னு ஆக்கிரணியதை அப்படின்னு சொல்லி சூன்யவாதத்தை கண்டனம் பண்ணுற ஆத்மா சூன்யம் அல்ல ஒன்றும் இல்லாததல்ல இந்த மேகம் வந்து செதறி போய் கடைசியில் மேகம் ஒன்றுமே இல்லாமல் போகிற மாதிரி இல்லை எப்போ அது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆகையினால் அதாவது என்ன சொல்கிற ஆகாய அப்படி ஒரு வஸ்து இருக்கோ அதுமாரி மாதிரி ஆத்மாவா ஆகாய தாமரைங்கிறது வந்து அப்படி ஒரு பொருள் ஆகாய தாமரை பூமியில் தான் தாமரை இருக்குது ஆகாய தாமரைன்னு ஒன்றும் கிடையாது ஆகாய தாமரைங்கிறது எப்படி அத்தியந்த அசத்தோ அப்படி ஆத்மா அத்தியந்த அசத்து கிடையாது அத்தியந்த அசத்து கிடையாது அசத்துக்கு சாட்சின்னு அர்த்தம் சதசத் சாட்சி நித்தியசத்து சதசத் சாட்சி நித்தியசத்து அப்படி வார்த்தை போட்டால் தான் புரியும் சத்துனாலே நித்தியந்தான் மூன்று காலத்திலும் இருப்பது எதுவோ அதுதானே சத்தியம்னு சொல்லிட்டுருக்கோம் ஆகில்ல சத்துனாலே நித்தியம்தான் இருந்தாலும் நித்திய சத்து அப்படிங்கிறது கேட்டு கதவு மாதிரி கேட்டு கதவுன்னா என்ன ஆ கேட்டு கதவு கேட்டுங்கிறது இங்கிலீஷு அந்த கேட்டு கதவை சாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கேட்டு கதவை சாத்து சாதாரணமாக சொல்கிறோமில்ல நட்ட நடு சென்டர் நட்ட நடு சென்டர் கேட்டு கதவு இந்த மாதிரிலாம் நம்ம நடுவில் இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து பேசுகிற மாதிரி நித்தியசத்துங்கிறது அப்படி இருக்கு சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் ஆனாலும் பரவாயில்ல நித்தியசத்துன்னு சொல்லிட்டு போகலான் தப்பு இல்லை சரி அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் தாற்பயம் என்ன ஆத்மா அசூன்யா சூன்ய சாட்சி அகம் அசூன்யா சூன்யத்துக்கும் இருப்பாக இருக்கிறவன் நான் தான் ஒன்றும் இல்லாததற்கும் இருப்பாக இருப்பவன் நானே எல்லாம் இருப்பதற்கும் இருப்பாக இருப்பதும் நானே அங்கே அந்த ரூமில் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் நான் தான் ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிறதும் நான் தான் ஆக பாவ அபாவ சாட்சி அப்படி போட்டுக்கணும் ஆகையினால் ஒரு நாள் ஒன்றுமே இல்லையேன்னு நினச்சிக்கூட இதுவரை எல்லாத்தையும் நீக்கிட்டால் ஒன்றுமே ஒரு பிடிப்பே இல்லையேண்ணா ஒன்றும் பிடிப்பே வேண்டாம் பிடிப்பு வேண்டாங்கிறதுக்கு தானே பிடிப்பு இருக்கிறதுனால தானே சம்சாரம் என்ன ஒன்றும் அது நீங்கள் நான் கண்ணு மூடி யோசித்து பார்த்தேன் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா உடம்பெல்லாம் நீக்கிட்டீங்க மனசெல்லாம் நீக்கிட்டீங்க எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க அப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படி தானே சொல்லுவாங்க இப்போ ஒன்றுமே இல்லையே எப்படி சொல்கிறேன் இப்போ ஒன்றுமே யார் சொல்கிறா ஒன்றுமே இல்லைன்னு நான் தான் சொல்கிறேன் இப்போ ஒன்றுமே இல்லையான்னு சொல்கிறேன் ஒருத்தன் இருக்கானா இல்லையா அப்படின்னா ஆமாம் இருக்கும் ஓஹோ அவன் தான் அது அதுதான் புடிபடவே மாட்டேங்கிறது என்ன அது பிடிபடாது அது ஒரு நாளும் பிடிபடாது பிடிபட வேண்டிய அவசியம் இல்லை இது பிடிபட்டால் போகிறோம் என்னவோ சொல்கிறீங்க பரவாயில்ல பார்க்குறேன் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அவ்வளோதான் ஸ்வாத்மானம் ஸ்ருணுமூர்க்குவம் ூர் சுதூர் தரிசம்பரிஷி அதாவது சிஷியனை அன்போடு கணிஞ்சுக்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கணும் மூர்க்கன்னா இன்னும் ஆசிரியர் இவ்வளோ பெரிய கு சாஸ்திரம் எழுதுறாங்க முட்டாள் மடையன்லாம் திட்டுறாங்களே அப்படின்னா இவ்வளவு தான் திட்டுறாங்க அதுக்கு மேலே ஒன்றும் திட்டலை ஆக என்னால் என்னென்னா அடே மடையா சொல்கிறது அதில் அன்பு இருக்கா இல்லையா இல்லையா அப்படி இப்படி சொன்னால் தானே அடே மடையா சொல்ல வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு போருமே இதோடையே முடிஞ்சு போச்சே அப்ரோக்ஷான புரிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் இது ஒரு இப்படி போகிறது அவர் என்ன சொல்கிறார் அடே முட்டாள் மடையா இல்லை இப்படி நான் என்னை வந்து உனக்கு இத்தனை நேரம் வந்து இப்படிலாம் சொன்னேன்னா நான் இனி வேதத்தை வச்சுன்னு சொல்கிறேன் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லிட்டு நான் உனக்கு நிறைய திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாக்க அண்ணா கருணையோடு சொல்லிக் கொடுக்குறார் குருநாதர் அதுதான் பார்க்குறோம் இப்போ இங்க ஹே மூர்கே மூர்க்லோகத்தில் இருக்கு ஹே மூர்குவமானம் பூருஷம் ஸ்ருத்தியா யுக்தியாச்சு துவம் துவங்கிறது போடுக்கணும் துவம் நீ சுவாத்மானம் உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஸ்ருத்தியா யுக்தியாச்ச ஆத்மஸ்வரூபமாகிய புருஷனை ஆத் ஸ்வாத்மானம் பூருஷம் ஸ்ருத்தியா யுக்தியாச்சிருணு ஸ்ருத்தியா ஸ்ருணு யுக்தியா ஸ்ருணு நான் சொல்லித்தரேன் ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன் யுக்தினால சொல்கிறேன் ஸ்ருத்தினா என்ன அர்த்தம் வேதத்தில் உபனிஷத்துக்களில் என்ன சொல்லியிருக்கோ ஆத்மாவை பற்றி அதை நான் சொல்கிறேன் யுக்தி பூர்வமாகவும் சொல்கிறேன் கேளு சுவாத்மானம் ஸ்ருணு இன்னொரு அர்த்தமும் இருக்குது இந்த உடம்பையே நான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து சொல்கிறது ஹே மூர்கரீரத்தையே ஆத்மானு நினைச்சுன்னு இருக்க ஏ முட்டாள் அப்படின்னு ஆத்மா சரீரம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் ம் ஸ்ருத்தியா யுக்தியாச்சுவாத்மானம் பூருஷம் ஸ்ருணு கேடு கேடுன்னா நல்லா கவனமாக கேடுன்னு நான் சொல்லித்தரேன் உனக்கு மெனக்கெட்டு கிளாஸ் எடுக்கிறேன் அதனால் நீ வந்து நீயும் மெனக்கெட்டு கேட்கணும் மெனக்கெட்டுன்னா என்ன அர்த்தம் அது அவ்வளோதான் மெனக்கெட்டெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி குவாலிட்டி டைம் மெனக்கெட்டுன்னா என்ன அர்த்தம் கலோக்கியல் லாங்குவேஜ் நீ மெ அதுக்குன்னு மெனைக்கட்றான் மெனக்கட்றான்னு நான் நேர்த்தோம் அதுக்குன்னு உழைக்கிறான் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி உழைக்கிறான் அதனால் மெனக்கெடுறதுன்னு மெனக்கெடுறதெல்லாம் டிக்ஷனரியில் பார்க்க முடியுமான்னு தெரியல இருக்கும் இந்த கிரியா பப்ளிகேஷனில் போட்டிருக்கான் இல்லை நம்ம க குண்டக்க மண்டக்கெல்லாம் கூட போட்டிருக்கான் கசா முசா குண்டக்க மண்டக்க அப்புறம் வந்து இன்னும் இல்லாமல் நம்ம ஊரில் கிராமத்தில் பேசுகிறோம் இல்லையா அதெல்லாம் கூட டிக்ஷனரியை போட்டு அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்துருக்கான் ஆஹா ஸ்யா யுக்தியாச்சும் சொல்லணும் ரெண்டு வாரம் ஏதாவது சிஷியனத்தை சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை தேகாத்மவாதி உடம்பு தாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உடம்புங்கிறது தான் தெரியுது அதிகபட்சம் போனால் கொஞ்சம் மனசுன்னு உடனே நினைப்பேனோ என்னவோ நான் திரும்ப திரும்ப நான் உடம்பாகத்தான் என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறவனை பார்த்து தேகாத்ம புத்தி உடையவனை பார்த்து சொல்கிறது உடலே நான் என்கின்ற எண்ணம் உடையவனை பார்த்து ஹே மூர்க்க அப்படின்னு சொல்கிறேன் அதான் வந்து சொல்றார் பவாதிருஷை தேகாதீத்தம் சதாக்காரம் சுதுர்தர்ஷம் உன்னை போன்றவர்களால் தேகத்துக்கு அத்தீத்தமான சதாக்காரம் சத்வரூபமான ஆத்மாவை சுதுர்தர்ஷம் துர்தர்ஷம்னா என்னர்த்தம் உபனிஷத்துலேயே இருக்குது தம் துர்தர்ஷம் குடம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் துர்தரிசம்னா என்ன காண்பது கடினம்னு அர்த்தம் காண்பது அரிது காண்பது அரிது சுதுர்தர்ஷம்னா என்ன அர்த்தம் நன்றாக காண்பது அரிது உன்னை போன்றவர்களுக்கு உடலுக்கு வேறாக இருப்பே வடிவான ஆத்மாவை காண்பது என்பது அரிது கேவல சத்தை புரிஞ்சுக்கிறது கடினம் அதாவது நாமரூப சகித சத்தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர கேவல சத்து கேவல சத்துன்னா என்ன அர்த்தம் சத்து மாத்திரம் நான் என்ன சொல்கிறேன் வளையலை பார்த்துக்கிண்டே நீங்கள் வளையல்ல வளையல் நாமரூபம் இல்லை தங்கம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் அது தங்கம்ங்கிறது ஒரு நாமரூபம் தங்கம்ங்கிறது ஒரு நாமரூபம் அந்த நாமரூபத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சத்து அந்த சத்தை கேவல சத்தை கண்ணால் பார்க்க முடியாது கேவல சத்தை அறிவால் தான் புரிஞ்சுக்க முடியும் கேவல சத்துனால் என்ன அர்த்தம் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறதுலாம் என்ன அர்த்தம் இருக்குது மைக்கு இருக்கிறது மைக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அதுக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு ஒரு வேலை இருக்குது அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா நாமரூப்பம் கருமா இருக்குது ஆஹா இதெல்லாம் இல்லாமல் உங்களால் ஒன்றை சிந்திக்க முடியுமான்னா சிந்திக்க முடியாது ஏன்னா அது சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை புரிஞ்சுன்னுட்டா போகிறோம் அதை சிந்திக்கக்கூடிய பொருளாக அது இல்லை ஏன்னா அச்சிந்தியம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது எதை மனதால் அறிய முடியாதோ எதை மனதால் சிந்திக்க முடியாதோ எதனால் மனது எல்லாவற்றையும் சிந்திக்கிறதோ அதுவே பிரம்மம் அதுவே நீ என்று அறிந்து கொள்கிறது உபனிஷத்து ஆகலாம் சிந்திக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் தெரிஞ்சுட்டு வேணுனா சிந்திக்கலாம் அது பரவாயில்ல சிந்திக்க முடியாது சிந்திக்க முடியாது என்ன சிந்தனைக்கு அதுதான் ஆதாரம் அப்படின்னு சிந்தனை பண்ணலாம் ஆஹா சதாக்காரம் சதாக்காரம் சுதூர்தர்ஷம் பவா திருஷி உன்னை போன்ற சரீரத்தில் ரொம்ப அபிமானம் இருக்கிறவனுக்கு இதை சரியாக புரிஞ்சுக்கிறது கஷ்டந்தான் அப்படிங்கிறார் ஆனாலும் நான் ஸ்ருத்தி யுக்தியோட சொல்கிறேன் திரும்ப கேளு அப்படிங்கிறார் பவாதிருஷைஹிங்கிறதுக்கு ஆச் வியாக்கியானக்காரர் சொல்கிறார் ஸ்ருதி ஆச்சாரிய ஸ்ரத்தாசூன்யி வேதத்தில் நம்பிக்கை கிடையாது குருக்கிட்ட நம்பிக்கை இல்லை ஆகையினால் ஸ்ரத்தாசூன்யை உன்னை போன்றவர்களால் எப்படின்னா என்ன அர்த்தம் சாஸ்திரத்துலேயும் குருக்கிட்டையும் ஸ்ரத்த இல்லாதவர்களுக்கு இது புரியாது சாஸ்திரத்துலேயும் இந்த இதில் இருக்குது பாருங்க கீதையில் இருக்குது உத்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாணான்வித்தூ நாபிய பசியச்சுஷா ரொம்ப அழகான ஸ்லோகம் பதிஞ்சாவது அத்தியாயம் இந்த சரீரத்திலே இருக்கான்னா இந்த ஜத்மா இது வந்து கவனிக்கிறது இல்லையா உத்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணாவிமூடா நனுபஷியா விமூடாகன விசேஷஷ மூடாக நான் அனுப்சியந்தி சாஸ்திர ஆச்சாரிய உபதேசமனும் நான் பசியந்தி இதெல்லாம் அந்த ஸ்லோகம் புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஸ்லோகம் ஞாபகம் இருந்ததுன்னா கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் வருகிறது அதாவது இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிய மாட்டேங்கிறானே மூடர்கள் சாஸ்திரத்தை படித்து இதை அறிய வேண்டாமா விமூடாக நானு பசியந்தி பசியந்தி ஞானச்சுஷா கண்களை உடையவர்கள் அறிவையே கண்களாக கொண்டவர்கள் இதனை காண்கிறார்கள் அப்படின்னு கீதையனையும் பகவானும் சொல்லியிருக்கார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவரும் விமூடாகங்கிறார் பாருங்க விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷஹா ஆக இது ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா சூன்யம் அல்ல ஆத்மா ஷரீரமல்ல அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் विख्यातः प्राप्तः, கே கே பர தேகான் என்ன சொல்கிறார் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லிவிடுறேன் முதல்ல அப்புறம் ஸ்லோகத்தை பார்க்கலாம் நம்ம எல்லார்கிட்டையும் நான்கிற உணர்வு ஒரே மாதிரி தான் இருக்கு நான்கிற உணர்வு ஒரே நம்ம எல்லோரும் நான் நான்னு சொல்கிறோம் அதுக்கு பேரே சர்வநாம சப்தம்னே பேர் எல்லோருக்கும் பொதுவானது தான் பிரதிப்பெயர் சொற்கள் இங்கிலீஷில் ப்ரோ நவுன் அப்படிங்கிறோம் இந்த ஐங்கிறது அகங்கிறது எல்லோருக்கும் காமனாக ஒன்று தான் இருக்குது எல்லோருக்கும் பொதுவாக ஒன்று தான் இருக்குது நானும் நான்கிறேன் நீங்களும் நான்னு சொல்கிறீங்க எல்லாரும் நான் நான்னு சொல்கிறோம் நீங்கிறத பற்றி இப்போ எடுக்க வேண்டாம் நான்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒருத்தரும் நம்மளை நான் நான் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த நான்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு சொல் பொதுவான ஒரு சொல் ஆனால் நம்ம உடல்கள் பல நமது உடல்கள் பல நான் ஒன்று உடல்கள் பல அப்படி சொல்கிறார் நான் ஒன்று உடல்கள் பல அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உடலாக இருக்க முடியும் அப்படி கேட்குறார் நான் ஒன்று ஒன்றான நான் பலவான உடல்களாக எப்படி இருக்க முடியும் ஒன்றான நான் என்னுடைய சாரம் என்னென்னா நான் உடல் அல்லங்கிறது தான் சாரம் எல்லாருக்கும் நான் என்பது ஒன்றாக இருக்கும் பொழுது உடல்கள் பல என்பது பல பல பல்வேறு உடல்கள் இருக்கிற போது உடலாக எப்படி இருக்க முடியும் நான் ஒன்றான நான் உடலாக எப்படி இருக்க முடியும் பல உடலாக எப்படி இருக்க முடியும் ஆகவே உடல்கள் நான் அல்லங்கிறது சாரம் உடல் உடல்கள் நான் அல்ல உடல் நான் அல்ல உடல் நான் அல்ல ஏன்னா நீங்களும் நான் சொல்லுகிறீர்கள் நானும் நான் சொல்கிறேன் நமக்கு எல்லாருக்கும் நான்கிறது காமனாக இருக்குது ஆனால் நம்ம உடம்பெல்லாம் வேறையாக இருக்குது அப்போ ஒரு நான் இருக்குது ப உடம்பு பல இருக்குது தனித்தனி நான் சொல்லக்கூடாது என்னோடய நான் வேறே உங்கள் நான் வேறேன்னு சொல்ல முடியாது அப்புறம் ஒரு ஒரு நானுக்கும் தனித்தனியாக பேர் வைக்கணும் அப்புறம் நான் ஆணாக இருக்கிறேன் நான் பெண்ணாக இருக்கிறேன் எதாவது நானோட எதையா சேர்க்கிறோம் இல்லையா நான் அகம் புருஷா அஸ்மி அஹம் ஸ்திரீ அஸ்மி அகம் பிராமணா அஸ்மி அப்படி ஏதோ ஒன்று அகம் அகம்னு சொல்லி இந்த அகம்ங்கிறதோடு ஏதாவது சேர்த்துக்கிறோம் அகம் சுகி அஸ்மி அகம் துக்கி அஸ்மி அகம் ஜானி அஸ்மி அகம் அக்ஞானி அஸ்மி எல்லாத்துலேயும் அகம் அஸ்மி சேர்ந்து ஒன்றா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நடுவில் என்ன இருக்குது எல்லாம் மாறின் இருக்குது நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க நானும் அப்படி தான் சொல்கிறேன் ஆனால் நான்கிறது மாறாமல் இருக்கிறது அந்த மாறாத நான் உடல் அல்ல அப்படிங்கிறது தான் ஸ்லோகத்தோட விஷயம் ஸ்லோகத்தில் பாருங்கள் அகம் ஷப்தேன விக்கியதா அகம் சப்தேன விக்கியதா அகம் என்ற சொல்லினால் பிரசித்தி பெற்ற விக்கியா பிரசித்தஹா ரொம்ப பாப்புலர் நான்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது டேக் இட் ஃபார் கிராண்டட் அதை பற்றியே நினைக்கல அந்த நான்கிறத பற்றியே யார் யோசிக்கிறார் நான்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்தம் இந்த நான் சொல்கிறபோதே அது எதை குறிக்கிறதுங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஆகையினால நான் என்ன என்ன சொல்லிட்டேன் என்ன பண்ணிட்டாங்கிற போது அது உடம்பையோ மனசையோ தானே குறிக்கிறது புகாரெல்லாம் இங்கேதானே அகம் சப்தேன விக்கியா ஏகா ஏவ ஏகா ஏவ ஒருத்தந்தான் ஏகா ஏவ ஏவனர்த்தம் ஏகாஏவான் ஏகா ஏவ ஒருவன் மட்டுமே அப்படின்னு அர்த்தம் நான் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகின்ற மிகவும் பிரசித்தமானவன் ஒருவன் மட்டுமே ஒருவன் மட்டுமே ஏக ஏவ ஸ்திதா சரி பரஹ பரஹான என்ன அர்த்தம் அனைத்தையும் கடந்தவனாக இருக்கிறான் பரகாஸ்திதா பரஹான்னு சொன்னால் மேலானவன் மேலானவனாக இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலானவனாக இருக்கிறது என்பது நான் பார்த்தேன் நாம் போனேன் நான் வந்தேன் நாம் பண்ணினேன் நான் இது பண்ணேன் நான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் நான் பார்க்குறேன் அந்த காலத்தில் நான் பார்த்தேன் இந்த காலத்தில் நான் பார்க்குறேன் இனி வர்ற காலத்தில் என்னத்தை பார்க்க வேண்டி இருக்குமோ நான் நான் நான் நான் போடாமல் எதுவுமே இல்லை அந்த நானோடு நிறுத்திவிட்டால் பரவாயில்லை அந்த நானோட எதையா சேர்த்தா சம்சாரம்தான் நான்கிறதோட எதையா சம்பந்தப்படுத்தினா அது உடனே அது சம்சாரம் ப்ராப்ளமாக மாறிவிடும் பரஸ்திதா மேலானவனாக இருக்கிறது மேலானதாக இருக்கிறது அப்புறம் அடுத்தது கீழ் பரஸ்திதா ஏக அகம் சப்தேன விக்கிய ஏகா ஏவ பரஹாஸ்திதா மேலானவனாக இருக்கிறான் அவன் ஒருவன்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவனாக இருக்கிறான் நம் அனைவரிலும் மேலானவன் யார் நான் நம் அனைவரிலும் மேலானவனாக இருப்பவன் யார் என்றால் நான் நம் அனைவரிலும் எல்லாரிடத்திலும் நான் இது கண்ணுக்கு தெரியாது அப்பறானா சூக்மஹான்னு அர்த்தம் பரகாங்கிறத இன்னொரு அர்த்தத்தில் போட்டிங்கன்னா சூக் சூக்மரூபேண ஸ்திதா நுண்மையாக இருக்கிறான் இந்த நான் என்பவன் மிகவும் நுண்மையானவன் நான் என்பவன் மிகவும் நுண்மையானவன் நான்னு சொல்கிறபோது அந்த உண்மையான நானை வந்து நுண்மையான நான் நம்மளால் பார்க்க முடியாது அது நம்முடைய ஸ்வரூபமாக இருக்குது பரஹாஸ்திதா தூ ஸ்தூல ஸ்துவனேகதாம்னு இருக்குது ரெண்டாவது லைனில் தூ ஆனால் ஸ்தூல ஸ்தூலம் அநேகதாம் பிராப்தா ஸ்தூலர்த்தம் ஸ்தூல சரீரம் அநேகதாம் பிராப்தகா பல்வேறு பல்வேறாக இருக்கும் தன்மையை அடைந்திருக்கிறது நம்முடைய பரு உடல் நான் என்பதனுடைய பரு உடல் மட்டும் பல்வேறாக இருக்கிறது பல்வேறாக இருக்கிறது புமான் கதம் தேககா சாத் எப்படி உடலாக இருக்க முடியும் மனிதன் எப்படி மனிதன்கிற வார்த்தை போட்டிருக்கோம் மனிதன் எப்படி உடலாக இருக்க முடியும் உணர்வாகத்தான் இருக்க முடியும் என்பது கருத்து ஆகா தேகக்கஹான் இருக்குது இந்த தேகஹா ஏவ தேகக்கஹா சுவார்த்தே கப்ரத்தியகான்னு சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் கிராமர்லாம் நான் இப்போ நான் சொல்லலைங்க ஆகையினால் தேகஹா ஏவ தேகக்கஹா தேகஹான்னு போடுறோம் எப்படி உடலாக இருக்க முடியும் நம்ம எல்லோருக்கும் நான் ஒன்று நம்ம உடம்பெல்லாம் வேற வேற நம்ம எப்படி உடம்பாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி நம்ம எல்லாருக்கும் நான் என்பது ஒன்று நமது உடல்களெல்லாம் வேறு வேறையாக இருக்குது அப்போ எப்படி நான்கிறது உடலாக இருக்க முடியும் உடலாக இல்லை அன்னமய கோஷத்தை நிஷேதம் பண்ணுற முறை இப்படி பண்ணுறார் ஒரு அகம் சப்தேன விக்கியாத்தா ஏக ஏவ ஸ்தித்பர ஸ்தூலஸ்து அநேகதாம் பிராப்தா ஸ்தூலஸ்தூ அநேகதாம் பிராப்தா ஸ்தூலமோயனில் பல்வேறு தன்மை உடையகளாக இருக்கும் இருக்கின்றது மனிதன் எப்படி தேகமாக இருக்க முடியும் இருக்க முடியாது என்பது கருத்து ஆக்ஷேபம் மனிதன் எப்படி தேகமாக இருக்க முடியும் இருக்க முடியாது நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தஷிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவழி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ரி ஓம் ஆகுநாஸ்வீ